நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு நல்லவர் மற்றும் அன்பானவர் அவருக்கு விவசாயம் மட்டுமில்ல வியாபாரமும் இருந்தது அதனால அவருக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் இருந்தது நிலபுலன்கள் இருந்தது வீடுகள் எல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட பெரும் செல்வந்தராய் இருந்த அவரு சமுதாயத்துல வாழ்ந்து இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனையை கட்டி நடத்திட்டு வந்தாரு அந்த மருத்துவமனையில மிக சிறப்பான மருத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாம மற்ற மருத்துவமனைகள்ல வாங்கக்கூடிய கட்டணத்துல நாலுல ஒரு பங்கு அஞ்சுல ஒரு பங்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது மற்ற இடங்கள்ல நூறு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா இவருடைய மருத்துவமனையில இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரிதான் வாங்குவாங்க ரொம்ப குறைவான கட்டணம் வாங்கினது மட்டுமில்லாம மிக நல்ல சேவை கிடைத்ததுனால பெரும்பாலான மக்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அவரு வியாபாரம் பண்ணி விவசாயம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தை விட அதிகமா இந்த மருத்துவமனை தான் வளர்ந்து பெருசாகி நின்னது இந்த மருத்துவமனையோட சொத்து ரொம்ப அதிகமா இருந்தது அற்புதமான அந்த மனிதருக்கு மூன்று பசங்க இருந்தாங்க அந்த மூன்று பசங்களுமே கல்யாணமாகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய சொத்தை மூன்று பங்கா பிரிச்சு மூனு பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவருக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனா இந்த மருத்துவ தொழில மட்டும் ஒரு சேவையா செஞ்சு வரணும் இது தனக்கு பிறகும் தொடர்ந்து இதே மாதிரி சேவை மனப்பான்மையோட நடக்கணும் அதனால மூணு பேர்கிட்ட கொடுத்தா அது சரியா நடக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு சரியா நடத்தாம போனாலும் போயிடுவாங்க அல்லது கட்டணத்தை உயர்த்தி சேவையை குறைச்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க அதனால தன்னுடைய மூன்று பசங்களில் நேர்மையான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்டதான் இந்த மருத்துவ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒரு தன்னுடைய மகன்கள் மூன்று பேரையும் கூப்பிட்டு நடத்தப்படுற மருத்துவ தொழில மட்டும் உங்களை யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறேன் அதனால உங்களுக்கு நான் ஒரு சோதனை வச்சு யாருகிட்ட அந்த மருத்துவ தொழில ஒப்படைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரு ஒரு விதைய கொடுத்தாரு ஒரு செடியோட விதைய கொடுத்தாரு இந்த விதைய கொண்டு போய் ஒரு தொட்டியில இட்டு நீங்க வளர்த்துவாங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த தொட்டியை கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுங்க யாரோட செடி நல்லா வளர்ந்துருக்குன்னு பாப்போம் அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு விதை கொடுத்து அனுப்பி வச்சாரு மூன்று பசங்களும் அந்த விதையை கொண்டு போய் தங்களுடைய வீட்டுல ஒரு தொட்டியை தேர்ந்தெடுத்து அந்த தொட்டில மணல் இட்டு அதுல வந்து உரமெல்லாம் போட்டு அந்த விதைய போட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து வந்தாங்க சரியா ஒரு மாதம் கழித்து தங்களுடைய அப்பா சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில மூணு பேரும் தங்களுடைய தொட்டியை எடுத்துக்கிட்டு அப்பா முன்னாடி முதல் இரண்டு பசங்களோட தொட்டில செடி நல்ல செழிப்பா வளர்ந்து ஒரு அடி ஒன்றையடி உயரத்துல இருந்தது இரண்டு பேரோட செடியுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு உயரத்தோட இருந்தது ஆனா மூன்றாவது பையனுடைய தொட்டில மட்டும் செடி முளைக்கவே இல்ல வெறும் தான் இருந்தது இத பார்த்ததும் அவங்க அப்பா பாத்தாரு தொட்டியையும் பையன் கிட்ட சொன்னாரு சபாஷ் உன்னோட நேர்மைய நான் பாராட்டுறேன் உனக்குதான் மருத்துவ தொழில நான் தரலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் முதல் இரண்டு பசங்க குழப்பமா தங்களுடைய அப்பாவா பாத்தாங்க அப்பதான் அவரு சிரிச்சுகிட்டே சொன்னாரு உங்க மூன்று பேருக்குமே நான் கொடுத்த விதைகளை ஒரு சட்டியில போட்டு தண்ணிய ஊத்தி அடுப்புல வச்சு கிட்டத்தட்ட வேக விட்டேன் அப்படி வெந்து போன அந்த வித முளைக்க வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கல உங்க ரெண்டு பேர் தொட்டியில மட்டும் செடி எப்படி வளர்ந்தது செடி வளரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதே மாதிரி வேற ஒரு விதைய எடுத்துட்டு வந்து போட்டு முளைக்க வச்சு எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுனீங்க ஆனா தம்பி மட்டும் என்ன பண்ணா கொடுத்த அந்த விதைய அந்த மண்ணில போட்டு உரம் போட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கான் அந்த விதை முளைக்கல அப்படின்னு தெரிஞ்சா கூட அவன் அத பத்தி கவலைப்படாம அப்பா சொன்னதை மட்டும் நேர்மையா செஞ்சுகிட்டு இருந்திருக்கான் உங்கள மாதிரி செடி முளைக்கல அனு தெரிஞ்சதுனால வேற ஒரு விதைய கொண்டு வந்து போட்டு முளைக்க வைக்க விரும்பல அவனுடைய நேர்மத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நேர்மையா செய்யக்கூடிய இந்த மருத்துவ நான் அவனுக்கு தான் தரப்போறேன் அப்படின்னு சொன்னாரு முதல் இரண்டு பசங்களும் தங்களுடைய தவற நினைச்சு தலைய தொங்க போட்டுக்கிட்டு நின்னாங்க சரி அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குனு உங்களுக்கே தெரியும் தன்னுடைய சொத்த மூன்று பங்கா பிரிச்சு மூன்று மகன்களுக்கும் கொடுத்த அந்த பெரியவர் சேவை மனப்பான்மையோட கூடிய அந்த மருத்துவ தொழில மட்டும் நேர்மையான தன்னுடைய மூன்றாவது மகனுக்கு கொடுத்தாரு சரி குழந்தைகளே இந்த கதையும் சொல்லப்பட்ட கருத்தும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அந்த கதைகள் எல்லாத்தையும் எப்படி கேட்கறது அப்படின்னா பிளேஸ்டோர்ல போயி பாட் பீன் பி ஓ டி B-E-A-N பி இன் அல்லது s t b o x இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒரு ஆப்ப டவுன்லோட் செஞ்சு அதுல இருந்து தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து subscribe அல்லது follow பண்ணா அவங்களால தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்